நட்டின நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது கைமா இட்லி செய்ய தேவையான பொருட்கள் இட்லி தேவையான அளவு ஸ்பூன் பட்டை ஒண்ணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ் ஒரு ஸ்பூன் பீன்ஸ் அஞ்சாறு கேரட் ஒன்னு குடமிளகாய் ஒன்று உப்பு ருசிக்கு ஏற்ப மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் கருவேப்பிள்ளை சிறுதளவு கொத்தமல்லி சிறுதளவு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம வந்து இட்லியை வேக வச்சு வச்சுருக்க இட்லியை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி ஒன் ஹவர் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதை வந்து பொடி பொடியாக கட் நமக்கு எந்த சைஸ் தேவையோ அதை கட் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்றி ஒரு வானல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த பொடியை கட் பண்ணிக்க இட்லியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சிட்டு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு இது போ தாளிச்சு வச்சுட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடுவோம் நல்லா ராஸ் மல் தக்காளி பொடி கட் பண்ணி தக்காளியும் வதக்கி தக்காளி வதக்கிட்டு பச்சை மிளகாயும் பொடியாக வதக்கிடுவோம் பச்சை மிளகாய் வதங்கினதும் பீன்ஸ் பொடியை கட் பண்ணி வதக்கிடுவோம் கேரட் துருவி வதக்கிடுவோம் குடமிளகாய் போட்டு பொடியை கட் பண்ணி போட்டு நல்லா இதெல்லாம் நல்லா வதக்கணும் காயெல்லாம் நல்லா வதங்கிட்டோம் அது கூட உப்பு மஞ்சப்பொடி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு கரம் மசாலாத்தூள் போட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா கலந்துட்டு டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டு கலந்துருவோம் டொமேட்டோ சாஸ் கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக விடுவோம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் தண்ணி ஊற்றி வேக விடுவோம் அது தண்ணி ஒரு கொதி வந்த உடனே இந்த பொரிச்சு வச்சிருக்கெல்லாம் ஃப்ரை பண்ணியிருக்க இந்த இட்லி துண்டுகளை அதில் போட்டுடுவோம் போட்டு நல்லா கொதி விடுவோம் அந்த எல்லாம் ஜூஸ் எல்லாம் அந்த இட்லிக்குள்ளே இறங்கும் நல்ல இட்லி இட்லி பீசஸ்லாம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா கலந்து விடுவோம் கலந்துட்டு நல்லா இந்த லிக்விடெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனவுடனே தண்ணியெல்லாம் அந்த இழுத்துக்கும் இட்லி மிளகுத்தூள் போட்டு தூவிட்டு கொத்தமல்லி தாய் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கை மாட்லி தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்